நீங்கள் வர்களை எழுப்புவதற்காகவும் தொழில் கொண்டிருப்பவர்கள் திரும்பி வருவதற்காகவும் தான் பிலால் வாங்க சொல்கிறாரை தவிர சுபு நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக அன்று இவ்வாறு கூறிவிட்டு தமது கை விரலை மேலும் கீழாக உயர்த்தி சைகை செய்தார்கள் இதை இபுனு மசோதரது இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்